வணக்கம் நண்பர்களே நற்றிரே ஹாரி பாட்டு கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி இருபத்தி ஏழை வழங்குவது சென்னை அரவிந்து ஹேரி மிக நேர்மையான உன்னதமான தங்க குணம் டிரைவிசா டூர்னமெண்ட்டோட செகண்ட் டாஸ்க்ல அந்த குளத்துல வெளிப்பட்டது மாதிரியே மீண்டும் இங்கு வெளிப்பட்டிருக்கு லூபின் தன்னுடைய சொந்த மனைவியும் மகனையும் நிர்கதியா விட்டுட்டு தனக்கு உதவி செய்ய முன்வந்தார் அப்படி அவர் வரக்கூடாது தான் மனைவி மகன இப்படி அனாதையை விட்டுட்டு வரக்கூடாதுன்னு ஹாரி நினைச்சான் அவரை திரும்பி போ வைக்கிறதுக்கு ஆன ஒரே வழி தாமல மாபெரும் கோவத்தை அவர் மனசுல உண்டாக்கணும் அதுக்கு அவர் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேச முடியும் பேசி அவரை கோவப்படுத்தி அனுப்பிச்சுட்டான் ஐயோ கிடைச்ச நல்ல உதவியை கெடுத்துட்டானேன்னு ஹெர்மியானி ராணும் ஹேரி முன்னாடி கேட்டாலும் ஹேரி அதற்கான தெளிவான பதில் சொன்னாலும் அவங்களுக்கு திருப்தியே இல்லை பின்னாடி குசுக்குசுன்னு பிளம்பிட்டே இருக்காங்க லூப்பின் வச்சுட்டு போன அந்த டெய்லி ப்ராஃபிட் பேப்பரை ஹாரி எடுத்து படிச்சுட்டு இருக்கான் லோப்பின் போனதுக்கப்புறம் அவன் மனசுல உண்மையிலேயே ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு தன்னோட அப்பா இதை நியாயம் ஒத்துப்பாரா இல்லை தன்னோட பாலிய நண்பன் இப்படி திட்டி அனுப்பிச்சிட்டோமே கேவலம் பேசிட்டோமேன்னு மனசுல ஒரு சின்ன கோவம் சின்ன குழப்பம் நம்ம இப்படி பேசிட்டோமே தமிழ் ஒரு சின்ன கோவமா இருந்தாலும் இருந்தாலும் இதை நான் என்ன செஞ்சிருந்தாலும் எனக்கு என்னையே ஏன் மனசாட்சிக்கே பதில் சொல்ல முடியாது சூழ்நிலை எனக்கு வந்திருக்கும் இப்ப பரவாயில்ல எனக்கு உதவி இல்லாமல் நான் செத்தே போனாலும் பரவாயில்ல என்னால் அந்த செயலை மட்டும் செய்ய முடியாது அந்த அப்படி போ அப்படி வர ஒரு உதவியை என்னால் ஏற்றுக்க முடியாது டாங்ஸ் அவங்க பையனுக்கு தான் டாங்ஸுக்கு தான் கனவை ரொம்ப முக்கியம் இப்ப தேவை டாங்ஸோட மகனுக்கு தன்னோட அப்பா இப்ப ரொம்ப ரொம்ப தேவை அப்படியே யோசிச்சுட்டு அந்த டெய்லி ப்ராஃபிட்டை பார்க்கலாம் அடுத்த செய்தி வருது மாய உலகத்தில் அசுத்திரத்தக்காரர்கள் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் தலைப்பு என்னா நியூஸ் பேப்பர்ல ஓப்பனா அசுத்திரத்தக்காரர்களும் போட்டுச்சிருக்காங்க மட் ப்ரஸ் அண்டர் ஸ்கேனர் அமைச்சகத்திற்கு அமைச்சகம் சமீபத்தில் நடத்திய அறிவியல் ஆய்வில் நாம் அசுத்திரத்தக்காரர்கள் என்று சிலரால் அழைக்கப்படும் சாதா உலகத்திலிருந்து பிறந்து வந்த மாயக்காரர்கள் அப்படி வருவதற்கு வாய்ப்பே இல்லை சாதா மாய சக்திகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை அமிச்சகத்தின் ஆய்வு அறிவியல் ஆய்வு கண்டறிந்துள்ளது எனவே அப்படி மாயக்காரர்கள் எப்படி வந்தார்கள் என்று யோசிக்கும் பொழுது அவர்கள் வேறு மாயக்காரர்களிடமிருந்து சக்தியை எப்படியோ திருடிக்கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்திருக்கிறது அமைச்சகம் அதனால் அப்படிப்பட்ட மக்கள் அனைவரும் இன்னும் ஒரு வாரத்தில் விசாரணைக்கு அமைச்சகத்திற்கு வந்தாக வேண்டும் வராதவர்கள் தேடி கொல்லப்படுவார்கள் அதற்கு அதிகாரம் வழங்கியுள்ளது தன்னுடைய வேலையாட்களுக்கு ஏனெனில் அப்படிப்பட்டவர்கள் திருட்டு பயில்கள் உலகத்தில் இருப்பது மாய உலகத்திற்கு ஆபத்தானது என்று அமைச்சகத்தின் தலைவர் புதுத்தலைவர் பயஸ் பிக்னஸ் முடிவு செய்துள்ளார் இவனே வாழ்ந்த மற்றொடர் பொம்மை இவர் முடிவு வென்றாரா எனவே சாதா உலகத்திலிருந்து பிறந்த மாயக்காரர்கள் தங்களுக்கு எப்படி மாய சக்திகள் வந்தது அவர்களுக்கும் மாய உலகத்தில் இருக்கும் யாருக்காவதும் யார் யாருடைய யாரோடாவது ஏதாவது ஒரு உணவு உறவு இருக்கிறது அவர்கள் நிச்சயமாக நிரூபித்தாக வேண்டும் மாய உலகத்தில் பியூர் பிளட் என்று சுத்தரத்தம் என்று நாம் அழைக்கும் எந்த குடும்பத்துடனாவது தங்களுக்கு எந்த தலைமுறையிலாவது கடந்த தலை தலைமுறைகளில் ஏதாவது உறவு இருக்கிறது என்று நிரூபித்தார்தான் நிரூபித்தால்தான் அவர்களால் இனி இவ்வுலகில் வாழ முடியும் இல்லையில் பெரும்பாலும் உடனே சிறையில் தள்ளப்பட்டு அதற்கான மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு போட்டிருக்கு மோலை என்னை பத்தி குசு குசு பேச நிறுத்துங்கடி இங்க வாங்க இந்த நியூஸை படிங்க ஏ ஹர்மியானி உனக்குதான் முத ஆபத்து அந்த நியூஸை படிக்கிறான் இதுல ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு நான் கோவப்படுறான் ஹர்மியானி நீ நீ என் குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவ தான் உன்னைய தங்கச்சியோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறேன் நம்மளை மாட்டினாலே முதல போட்டல்றதுக்கு தேடி தேடிட்டு இருக்காங்க தேடப்படும் முதல் குற்றவாளியே நம்ம தான் நம்மளை பார்த்தா அக்கா தங்கச்சின்னு சொன்ன நம்புவாங்களா ஏன்யா எதையாவது வீதியில் போன பணத்தர முதல தெளிவாக யோசிக்கணும் ஆ நம்ம டம்பிளோட போட்டோ இருக்கு ஆஹா குடும்ப ஃபோட்டோவே இருக்குப்பா என்ன எழுதியிருக்காங்க டம்பிளர் டம்பளருடைய தம்பி ஆப்ரஃபாத் கென்ரா தமிழோட அம்மா கென்றா இருக்கிறாங்க தமிழோட தங்கச்சி செத்து தங்கச்சி அரியானா இருக்காங்க கொடூர மனம் கொண்ட கெண்ட்ரானு ஒரு டைட்டில் கேப்ஷன் போட்டு எழுதியிருக்காங்க இந்த கென்ரா தன்னுடைய தந்தை சாதா மக்களை தாக்கிய குற்றத்திற்காக சிறைக்கு சென்ற பிறகு தன்னுடைய குடும்பத்தை வீட்டை மாட்டிக்கொண்டு கார்டிக்ஸ் ஹாலவிற்கு வந்தார் அங்கே அவரும் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் என்ற புக்கை எழுதி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பத்தில்டா பேக்ஷாட்டுடன் மிக சில தொடர்புகளை வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் வீட்டுக்குள் கென்றா அக்கம் பக்தி வீட்டார் யாரையும் விடுவதில்லை தன்னுடைய மகள் அரியானாவை கிட்டத்தில் கிட்டத்தட்ட வீட்டு சிறையில் அழைத்து வைத்திருந்தாள் அரியானா பற்றி யாரும் என்ன கேள்வியும் கேட்காதபடி அவர்களை யார் கண்ணிலும் பல படாமல் வைத்திருந்தாள் யாராவது ஏதாவது உங்கள் தங்கச்சி உங்கள் குழந்த ஒன்று கடைசி பிள்ளை ஒன்று இருந்துச்சு என்னாச்சுன்னு கேட்டா அவளுக்கு வெளி உலகத்தை சந்திக்கிற உடல் மனிமை இல்லை இல்லைன்னு டம்பிடரும் டம்புடோட தம்பியும் அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்த அதே கிளிப்பாடத்தையே திரும்ப திரும்ப இருந்தாங்க அவங்க அம்மா தன் தங்கச்சியை தன்னுடைய கடைசி பிள்ளையை டம்புடோட தங்கச்சியை காட்டாமையே வச்சுருந்தா அவங்க எப்படி இறந்தாங்க யாரு கொன்னான்றது இன்னும் மர்மமாகவே இருக்கு ஆனால் கடைசி இறுதி சடங்களை டம்புள் தான் தம்பி தாக்கணா ஆபர்ஃபத் தாக்கி டம்புளோட மூக்கை உடைச்சா நீதாண்டாதுக்கு காரணம்ன்ற மாதிரி பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது ஆனால் டம்பிள்றதை என்றைக்குமே மறுக்கலை தான் தம்பியை ஒரு கை சுழற்சியில் இல்லாமல் பண்ணிடலாம் ஆனால் டம்புளர் ரொம்ப சோகமாக இருந்தார் அதுக்கு காரணமும் என்னன்னு தெரியல தான் தம்பி அவ்வளோ குற்றம் சாட்டியும் அடித்தும் ஒன்றுமே டம்புள்ற பதிலுக்கு சார் எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் ரொம்ப நல்லவராக மாறினார் அவரோட செய்கிகள்லாம் மக்கள் மனசுல தான் நியாயத்தின் பக்கம் இருப்போர்ன்ற எண்ணத்தை உருவாக்கிச்சுன்றது உண்மை ஆனா இதை பத்தின மர்மங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும் கண்டுபிடிச்சே ஆகணும்னு ரீட்டா எழுதிட்டு இருக்கா இதை பத்தி என்னோட புத்தகங்கள்ல தம்பளோட வாழ்க்கையை வரலாறு பத்தி நான் எழுதின புத்தகத்துல வரப்போகுது அப்படின்னு எழுதிட்டே இருக்கும்போதே அப்படின்னு ஒரு சவுண்டு சத்தம் லூபின் திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு வேலைக்கார வந்திருக்கான் இவனை மறந்துட்டேனே மூணு நாள் கழிச்சு வரா ஆனா இவன் கையில துடிச்சிருக்க யாரு ஒருத்தன் கை காலம் துடிச்சுட்டு அப்படியே பாக்கெட்ல இருந்து மந்திரக்கோலை எடுக்கிறான் சக்தி அர்மியானி சொன்னேன் மண்ணுங்க ஸ்பிளச்சர் கையில இருக்கிற மந்திரக்கோள் பறந்து போது பறந்து போக முயற்சி பண்றான் பாஞ்சு போய் எப்படியா தப்பிச்சு போன ட்ரை பண்றான் ரான் கட்டி போடு அப்படின்னு மண்ணுங்க ஸ்பிளச்சரை கட்டி போட்டான் இத பைத்தி கத்தணும் ஏன்னு இப்படி பிடிச்சு அமுக்கி கொண்டு வரீங்க நான் தப்பு பண்ணேன் ஹாரி ஓடி வந்து கட்டி போட்டிருக்க கட்டி போடப்பட்டிருக்க மண்டல் நியூஸ் பிரச்சர் முன்னாடி உட்கார் உண்மையை சொல்றா மூக்குக்கு நேர மந்திர வச்சிருக்கேன் மூக்க பீஸ் பீசா கிழிச்சு உடைச்சு எடுத்துருவேன் உண்மையை சொல்லு என்ன உண்மை எனக்குன்னு எனக்குன்னு உனக்கு பாதுகாப்பா வரணும்னு ஆசை இல்லை அந்த மேடையை முடிதான் கட்டாயப்படுத்தி கூட்டம் நடுல திரிட்டு அந்த தீயசக்தி என் தலைவன் தாக்கம் வந்தா நான் யாருக்கு அவனை எடுத்து நிக்கணும் அதை மறைஞ்சு போயிட்டேன் மேடை முடியும் கொலை பண்ணல என்ன கட்டாயப்படுத்தி கொட்டிருந்தது அவன் அவன் தப்பு வைத்தியக்காரா உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ ஒரு கோழப்பையன் நீ ஒரு எதுக்கும் லாய்க்கலாத எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அது முக்கியம் இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை கிளீன் பண்ணும்போது நம்மளோட கிரீச்சர் பாசமா ஒரு லாக்கெட் எடுத்து தான் கபோர்டுக்குள்ள வச்சிருந்ததே அந்த லாக்கெட் எங்கடா எடுத்துட்டு போன அந்த அந்த லாக்கெட் கிரீச்சர் சம்ம கோம் வந்து கிச்சன்ல இருக்கிற ஒரு பாத்திரத்தை தூக்கி டங்கன மண்டை கிரீச்சர் கிச்சன் நிறுத்து நிறுத்து இல்ல இல்ல இவனை சும்மா வாட மாட்டேன் இவன் இல்ல இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்கான் இவனை கொல்ல பண்ணாம வாடமாட்டேன் கொலை பண்ணாம கொலை பண்ணிட்டேன்னா எப்படியுமா அவன்ட்டு வந்து உண்மை அவரை வைக்கிறது இன்னும் நான் இஞ்சு பார்த்த தெரிஞ்சேன்னா மயங்கி விழுந்துருவான் ஏற்கனவே நீ கூட்டு வந்த ரஃப் கூட்ட இருந்திருக்க ரொம்ப அடிபட்டு இருக்கா இரு பொறுமையாரு தேய் பத்தியா அவ மேல எல்லாரும் எவ்வளவு கொலவரிகள் இருக்காங்க இப்ப சொல்லு உண்மையை சொல்றியா இல்லையா சொல்ல போறியோ இல்லையா இல்ல இல்ல நான் நான் எடுத்த இடுத்த படுபாவி எப்பட அடுத்த நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ராக்கெட் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்ல சூப்பரா ஷைனிங்கா இருந்தது நிறைய விலைக்கு விற்றலாம் அப்படியே வயிற வயடி விட்டுறது செஞ்ச மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு எடுத்துட்டு போய் நல்ல விலைக்கு விற்கலாம்னு எடுத்துட்டு போனேன் உம் எவ்வளவு ரூபாய்க்கு வித்த படுபாவி அது எவ்வளவு முக்கியமான பொருள் உனக்கு தெரியுமாடா பைத்து குற பைத்தி குற என்னத்தையா வித்த நல்லா மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டியா என்னடா சொல்ற அந்த லாக்கெட்டை விக்க தம்பா நீங்க புக் வாங்குவீங்களே அந்த டைகனால உட்காந்துருந்தேன் சாதா ஒரு வணிகனா உட்காந்துருந்தேன் திடீர்னு அந்த பொம்பளை திரியணும்டா எந்த பொம்பளா எவன் வந்தா அத மினிஸ்ட்ரியில வேலை செய்யற பைத்தியக்காரி இந்த கலைவி வந்துட்டா என்ன செஞ்சா உன்னை அவன் உனக்கு என்னப்பா பிரச்சின அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாப்பா அங்க வானியம் செய்யறதுக்கு எனக்கு லைசன்ஸ் இருக்கா அப்பெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா நானே இதை குத்துமைப்பு அங்கங்க திருடி திருடி அண்ண பிஷியலா வித்துட்டு இருக்கிறேன் லைசன்ஸ் எல்லாம் நான் எங்க வாங்கிறது ஓ அப்ப லைசன்ஸ் இல்ல ஆமா ஆமா கேட்ட என்ன பண்றேன்னே தெரியல லைசன்ஸ் இல்லைன்னு அம்மாட்ட உண்மையை ஒத்துக்கிறத வழியே இல்லை அவ என்ன அங்க ஃபைன் பண்ணுவேன் அங்க ஜெயிலில் போடுவே எப்படி சொன்னா ஆனால அவளை சமாளிக்கிறதுக்காக இந்த லாக்கெட் அவகிட்ட லஞ்சமா கொடுத்துட்ட அட பாவி கொடுத்துட்ட அவட்ட கொடுத்த அவன் எப்படி பண்ணும் தெரியுமா அவ தலை ஒரு மாதிரி ஏதோ ஏதோ கவர் பண்ணியிருந்தா ஆனா முகம் தெரிஞ்சது அப்படியே ரொம்ப குள்ளமா இருந்தா ஆமா மாதிரியே அவன் மூஞ்சி இருந்ததுப்பா அவளா அப்படின்னு ஹாரிக்கு தோணிச்சு அவனோட வலது கையில பின்பக்கமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பொய்யே பேச மாட்டேன்னு எழுதும்போது பின்னாடி கிழிஞ்சு தொங்கிச்சே தோல் அப்படி அங்க இருக்கிற ரத்தத்தெல்லாம் எழுதப்பட்டு எழுதப்பட்டு அவன் தோல் கிழிஞ்சு தொங்கிச்சேன் அந்த இடம் திரும்பவும் சுருக்கின்னு அழிச்சது ஹேரிக்கு அது ஹர்மியானி ரான் ஹேரி யாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இவா கிட்டதான் லாக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க வழக்கம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி மூணு கிட்டத்தட்ட தெய்விய மூணு உருவங்கள் அப்படியே வீட்டை கண்காணிச்சுட்டே இருக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல கிரிமான் ஸ்ட்ரீட்ல நம்பர் லெவன் தெரியுது நம்பர் தேர்ட்டீன் தெரியுது இருந்தா நம்பர் லெவனுக்கு அப்புறம் நம்பர் தேர்ட்டீனு நம்பர் நடுவில் ஒரு டுவெல்த் மிஸ் ஆகிட்டே இருக்கு இங்க யாரோ குடி இருக்கிறாங்களோ இங்க ஹாரி அருமையானி ரான் மறைஞ்சிருக்கிறாங்களோன்னு அந்த மூணு உருவங்களுக்கு ஒரே சந்தேகம் அங்கே போயிட்டு வர மக்களுக்கு சாதா மக்களுக்கு எங்களுக்கு இந்த பைத்தியம் பிடிச்சிச்சா ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கேங்க ஏதோ பிரம்ம பிடிச்சிச்சு போல இது என்ன தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக எதுவுமே உடம்புல எதுவுமே தெரியாமல் முடியா துணியால் மூடி வச்சுருக்கேங்க இப்படியே இருக்காங்க இது என்ன புது யூனிஃபார்மாக இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு டெத்தி ட்ரெஸ்ஸோட யூனிஃபார்ம் தெரியாம மக்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே வினோதமாக பார்த்துட்டு போகிறாங்க திடீர் திடீர்னு அந்த மூணு உருவங்கள்ல யாராவது தன் திடீர் திடீர்னு முன்னாடி எதோ பார்த்த மாதிரி நடந்து போவான் ஆனால் எதுவும் பார்க்கல சே அப்படின்னு திரும்பி வருவான் செப்டம்பர் ஒன்னாம் தேதி அந்த உருவங்கள் மூணு இல்ல அன்னைக்கு முப்பது உருவங்கள் நின்னது அன்னைக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் நாள் ஆச்சு ஹாகுவர்ட்ஸ் தொடங்குற நாள் ஆச்சு ஒவ்வொரு பருவமும் தொடங்கிறனால செப்டம்பர் ஒண்ணு ஸ்பெஷல்லா கண்காணிச்சுட்டு இருக்காங்க அந்த மூணு அந்த முப்பது உருவங்கள்ல வழக்கத்தை விட மிகவும் உற்சாகத்தோட ஒரு உருவம் திடீர்னு முன்னாடி போடுது நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் இதோ பிடிச்சிடறேன் அப்படின்னு ஓடுது தொடரும்